ஜமா நாளில் குளிப்பது பற்றி நான் அம்ராவிடம் கேட்டேன் அதற்கு அம்ரா அன்றைய மக்கள் உழைப்பாளர்களாக இருந்தனர் அவர்கள் ஜுமாவுக்கு வரும்போது அதே கோலத்துடனேயே வந்து விடுவார்கள் இதனால் தான் நீங்கள் குளித்துக் கொள்ளலாமே என்று கூறப்பட்டது என ஆயிஷா ரவி அல்லாஹன்ஹா அவர்கள் கூறியதாக விடையளித்தார்